வணக்கம் நற்றினையின் ஒருக்காக திருச்சியில் இருந்து அனுக்கீர்த்தனா நண்பனுக்காக உயிரை கொடுப்பது எளிது ஆனால் உயிரை கொடுப்பதற்குரிய நண்பன் கிடைப்பதுதான் அரிது ஆம் நண்பனுக்காக உயிரை கொடுப்பது எளிது ஆனால் உயிரை கொடுப்பதற்குரிய நண்பன் கிடைப்பதுதான் அரிது என்கிறார் கதே நன்றி வணக்கம்